வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் வில்வலன் வாதாவி வதைப்படலம் கண்டனர் இவனே போலும் காய்ச்சினத்த உணராவி கொண்டனன் வேலை முன்னம் குடித்து மிழ்கின்ற நீரான் அண்டரையருள்வானாங்கொல் அடைந்தனன் அவனுக்கின்னே உண்டியை உதவி ஆவி கொள்ளுதும் ஊனுடன்றார் என்றவை புகன்ற பின்னர் இளவல் வாதாவி என்போன் குன்றதன் புடையில் ஓர் சார்க்கொரியு கொண்டு போந்து மென் தழை புதலின் மேய வில்வலன் என்னுமேலோன் ஒன்றிய புலத்தின் மிக்கோர் உருவு கொண்டுற்றான் என்றே மீதுருசடையும் நீரு விளங்கிய நுதலும் வேடம் காதணி குழையின் சீரும் கண்டிகை கலனும் மேற்கொள் ும் தண்டும் கையும் புனையுரியுையுமாக மாதவ வேடம் தாங்கி முனிவனேர்வல்லை சென்ற மெய்தறுபுறத்து காமர்வியனு கொண்டு தன் நுட்கைதவம் கொண்டு செங்கே காஞ்சிருங்கனி போல் மேய மைத்திகள் மனத்தன் நேர்போய் வண்டமிழ் முனிவர் போற்றி ஐதன வணங்கி முக்கால் செய்து சொல்வான் அடிகள் நீர் போதை இந்நாள் அருந்தவம் புரிந்தேனின்று முடி உறவந்தீர் யானும் முனிவதம் நிலைமை பெற்றேன் கொடியனேன் இருக்கையீதால் குருகுதிர் புனிதமாகும் படியென உரைத்து பின்னும் பணிந்தனன் பதங்கள் தம்மை பணிதலும் ஒரு கையிற் பறவயம் புனலை வாரி மணிப்படு பதுமம் போல வாய்க்கொழும் முனிவந்தீயோன் துணிவினை உணரானாகித் துண்ணெனவு இணையறு தவத்தின்மிக்கோய் எழுதிய சொற்றான் ஆரெதிர் எண்மராகும் ஆயிர முனிவர் தம்பால் வேருளதவத்தர் தம்பால் மிக்க நின்னியற்கை தன்னில் ஊருசை அணுவின் காரும் குணமில சரதம் இது தேர்தி இருக்கை ஏது செல்லுதும் வருகவென்றான் என்றருள் முனியை நோக்கி ஈதனதுரையுள் என்ன சென்றனன் முடிவான் வந்த தீயவன் அவர் மன்றதன் இருக்கையுற்று மரபொரு தவிசிற்றேத்தி பொந்திகள் அடிகட்கேற்ற பூசனைப் புரிந்து சொல்வான் எந்தை நீ யானும் ஏனை என் குலத்தவரும் உய்ய வந்தனை போலும் இந்நாள் மற்றனதிருக்கை வைகி ஏனும் இசைந்தனை எனக்குச் சேடன் தந்தருள் போதி தவத்தரில் தலைவை சொல்வலமுனிவர் மேலோன் சூர் முதல் மருகாயுள்ள வில்வலன் மாற்றம் கேளா விழுமிது பரிவின் மிக்கோய் ஒல்வதோர் உணவு நின்பால் உவந்தியா மருந்திப் பின்னர் சொல்வது கடனாம் என்று செப்பினன் தீமை தீர்ப்பான் மேலவன் இதனைக் கூற வில்வலன் வணங்கி எந்தாய் சீலமோடில் செய்வன் சிறிது போதிருத்தி என்று காலையங்கதனில் ஆண்டோர் கயப்புனல் படிந்து மூழ்கிச் சாலவும் புனிதனாகி அடுவதோர் சாலை புக்கான் அத்தலை நிலத்தை நீரால் ஆமயம் பூசியாண்டும் சித்திரம் உறுத்தியாவும் தேடிவாள் வளையின் சின்னம் ஒத்த தண்டுலமாசேக ஒன்புனலிடையே இட்டு முத்திரம் மற்றோர் முழு மணிக்குழுசி வைத்தான் குறு திரளின் வய்ய தழல் பொதிக் கருவியான ஆக்கிய செய்ததொன்றில் அழலினை அதனுள் மூட்டி தேக்கு அகில் ஆரமாட்டி சீருணத்த சும்பர் ஒன்றில் வாக்கிய உலைப் பெய்தேற்றி மரபில் வாலறியுள்ளிட்டான் பதனறிந்துண்டியாக்கிப் பால் உறவைத்துப் பின்னர் முதிரையின் அடிசிலட்டும் முன்னொரு தீம்பால் கண்ணல் விதமிகும் உணாக்கள் யாவும் மேபுற அமைத்துக் கொண்டு புதுமணங் கமழும் தெய்வ புனிதமாம் கரியும் செய்தான் ஆற்றலால் மேடம் போலாய் ஆரிடர் உயிரை எல்லாம் மாற்றுவான் அமைந்து நின்ற இளவலை வலிதிற்பற்றி கூற்றமே போலமே போலமேவும் முனிவன் முற்கொணர்ந்து கையில் ஏற்றக் கூர் குயத்தார்க் காதி இரு துணியாக்கினானே அணிப்படு போர்வை நீக்கி அங்கமும் அகற்றி வாழால் துணிப்பன துணித்தும் ஈர்ந்தும் சுவைத்திடும் உறுப்பூனெல்லாம் குனிப்பொடு குட்டமிட்டுக் குழிசிகள் பலவிற் சேர்த்தி மணிப்புனல் கொண்டு முக்கால் மரபினால் மண்ணல் செய்து உரைத்தவக்கரிக்கு வேண்டும் உவர் முதல் அமைந்த நல்கி வருத்துரு கனன் மேல் சேர்த்தி வாலிதீர் புழுக்கல் செய்தே அரைத்திடுகரியின் நுண்தூளாதி தூய் இழுது பெய்து பொறிப்பன பொறித்திட்டாவி போந்திடா வண்ணம் போற்றி கரிய நுண்பொடியும் ஏனை கந்த மாத்துகளும் அந்நாள் வரையல் போகுற்ற நீவி உரை கெழு துப்பும் வாக்கி எழுகு பல்காயங்கூட்டி திறனொடுமளாவியாங்கோர் சிற்றில பாகு செய்து பின்னரும் பலகால் வேண்டும் பெற்று ஈர்க்கரித்து செம்மி முன்னுராளிக்க நின்ற முதிரையின் புழுக்கல்லட்டு சென்னல நீடும் கண்ணல் தீம்புளிங் கரியும் செய்யா அன்னதோர் தொடக்கம் யாவும் அருளினன் அருளில்லாதான் பாசினி வரு கையாதி அளவையில் கனிகள் கீறி தேசமர்கல் தீந்தேன் சேர்தரச் சிவனியேனை வாசமும் மலரும் இட்டு வரம்பில அமைத்து புத்தேள் பூசனைக்குரிய அன்பார் பொறுக்கென குவவு செய்தான் குய்வகை உயிர்ப்பின் மாந்தி குவலயம் விரும்புகின்ற ஐ இவகை உணவும் ஆறு சுவை பட அளித்து பின்னும் எவ்வகை எனவும் தானே இமைப்பினில் அமைத்து வல்லே கவ்வையினோடும் சென்று கடமுனிக் கழல் மேல் தாழ்ந்தான் எந்தை நீ இன்ன காலை இரும் பசியுடற்ற ஆற்ற நொந்தனை போலும் மேனின் உணங்கினை தளர் வர நுகருமாறு வந்தருள் என்று வேண்ட மற்றதற்கு இயந்து போனான் அட்டிடுசாலை மாட்டே அகத்தியற் கொடுபோய அங்கண் இட்டதோர் இருக்கை தன்னில் இருத்தி ஏ முகமன் கூறி மற்றொரு தூணீர் கந்தமலர்புகை தீபங்கொண்டு பட்டிமை நெறியிற்பூசை புரிந்து பின்பதேர் குற்றான் தெள்ளுஞ்சுடற்பொன் இயல்கின்ற தட்டை திருமுன்னர் வைத்து நிறையா வைத்து மிகுநாரமுய்த்து மரபில் திருத்தி மறையோன் உள்ளங்குளிர்பமுதன்ன உண்டி உருவேதம் யாவும் உதவா வெள்ளம் படைத்த நருணையதன் கண் விட்டான் தன்னாவி விடுவான் முறை வைப்பு நாடி முதன்மை கண்மேவு முதிரைப் புழுக்கள் மரியின் கரிவர்க்கம் ஏனை அவை சுற்றின் மேய கவினு கிண்ணமிசையே நீட மதுரித்த யாவும் உடனுய்த் செறிவித்து மேல முனிகைக்குள் நீடு சிரகத்தின் நீருதவினான் பெருநீரடங்கு சிறுகையினோடு பெற வைத்த தோயமதனை இருபான்மை உண்டியது சூழும் வண்ணமிசையோடு சுற்றியதுதான் ஒரு கால் நுகர்ந்து பல காலினுக்கும் உதவிப்பின் உள்ளபடியும் அருகாது செய்து மிகவே விரும்பி அயில்வான் தவங்கள் பயில்வான் அழுகின்ற உண்டி கரிவர்க்கமேனை அவை அன்பிலாதாசுரன் இழுகின்றதேது முடிவெய்து காருமினிதுண்டு பின்றி முனிவன் கடிகொண்ட நாரமனையன் கொணர்ந்து கரமுய்ப்புங்கி எழுவான் பொடிகொண்டு தன் கை மலர் நீவி மிக்க புனல் கொண்டு மண்ணல் புரியா மைக்காரின் மெய்ய நருள்கின்ற நாரம் வாய்க்கொண்டு மிழ்ந்து பலகால் முக்காலின் நுங்கி வாய்பூ சறுத்து முறைநாடியங்கும் நிக்கானு ஊறு புரியாவதன்றி வேறுள்ள சீகை பலவும் அக்காலையங்கொற்புடையுற்றியற்றி அவன் வீற்றிருக்கும் அளவில் வேதா முன்னியே வில் பலனென்னும் அசுரன் போதாவிருந்த முனியாவி கோடல் பொருளாக நெஞ்சி நினையா வாதாவிமைந்த இளையாயைந்து வருகின்ற கூற முனிவன் தீதார் வயிற்றினிடையே எழுந்து திரல் மேடமாகி மொழிவான் எண்ணாமலே முன்பு கடலுண்டதே போல் எனதூனும் உண்ட கொடியோன் உண்ணாடு உயிர்கொண்டு வலிகொண்டு குரிதான உதரம் கிழித்து வருவன் அண்ணாவில் வலனே எனக் கூறியே தம்பியறி போல் முழங்கியிடலும் மண்ணாடற்புகழ் கும்பமுனி தீயர் செய்திட்ட மாயம் தெரிந்து வெகுழ்வான் ஊன் கொண்ட கரியாகி நுகர்வுற்றவாதாவி உயிர் போகியுண்ட இயல்பே தான் கொண்டு முடிகென்று சடரத்தை ஒரு கால தமிழ் வல்லமுனி தடவலும் கான் கொண்ட எரிமண்டு சிறு புன் புதற்போன்று கடியோனு முடிவாகவே வான் கொண்டலென அங்கண் முன்னின்றவன் தம்பி மாய்வுற்றதுன்னி வருவான் மேய் கொண்டதொன்னாள் உருக்கொண்டு முனிதன்னை வெகுளுற்றொற் தண்டமதனைக் கை கொண்டு கொலையுண்ணி வருபோழ்தில் முனிவன் கரத்தில் தருப்பை ஒன்றை இமைக்கண்டற்படையாக நினைகுற்று விட வில்வலன் தானு மடிவெய்தலும் அக்கண்டகக் கள்வர் உரையுற்றையிடம் நீங்கி அப்பால் agandranan naro